முப்பத்தி ஒன்பது சரி செய்யப்பட்டும் அவர்கள் தகவீர் சொல்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறிவிட்டு திரும்பிவிட்டார்கள் அவர்கள் குளித்து தலையில் நீர் சுட்ட எங்களிடம் வரும் நாங்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தோம்